நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா சிறுவர்களுக்கு அகன்ற காதுகள் நீண்ட நாக்குகள் ஆம் சிறுவர்களுக்கு அகன்ற காதுகள் நீண்ட நாக்குகள் என்கிறார் தாமஸ் புல்லர் நன்றி வணக்கம்